சாஸ்திரேது व्यवহারে சரஸ்மியேது व्यवহারে வித்யேதி புத்திபூர்வ பூர்வபாரி வித்யேதி புத்திபூர்வபாரி நாவிதி பரலோக்கம் அப்பேதிரா அம்ச ன கேட்டா முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டா எல்லா சாஸ்திரமும் அத்தியாசத்த அடிப்படையாக ஏங்குகிறது வுகிக விவகாரங்களும் சரி சாஸ்திரியவகாரங்களும் சரி எல்லா விவகாரத்துக்கும் காரணம் என்னன்னா அத்தியாசம் தான் சரி லௌகாரங்கள் ஒருபடியா ஒரு விதமா சொல்லி இருக்கும் சாஸ்திர விவகாரத்தை நீங்க எப்படி சொல்லுவீங்க சாஸ்திர விவகாரத்துல வித்ய இருக்க விஷயம் அவித்யா விஷயம் எப்படி சொல்லலாம் நீங்க அப்படின்னு சொன்ன இது ஒரு அவங்களுடைய திருஷ்டியை நம்ம நம்ம புரிஞ்சாதான் சொல்ல முடியும் புரிஞ்சுக்க முடியும் சங்கராச்சாரியார் பிரம்மனை மனசுல வச்சுட்டுதான் பேசுறார் பேசினாலும் பிரம்மத்தை மனசுல வச்சுக்கிண்டு நித்தியசுத்த புத்த பரிபூர்ண சச்சிதானந்த அத்வய பிரம்மனை மனசுல வச்சுட்டு பேசுற ஆனா கேக்க யாருக்குமே நித்தியசுத்த புத்த முக்த சச்சிதானந்த பத்தி ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கணும் அதனால பிரம்மத்ரா அத்தியாசம் பண்ணப்பட்டிருக்கு ஜீவேஸ்வர ஜெகத் அத்தியஸ்தம் ஈஸ்வரன் அத்தியஸ்தம் சொல்ற நிறைய பேருக்கு தாங்க முடியறது இல்லை ஜீவன் அத்தியஸ்தம் சொன்னாலும் ஒதுக்க மாட்டாங்க இப்ப வந்து அப்படி சொன்னாலே அத்தியசம் சொல்றது சௌரியமா போய்டும் அதனால பதியின் பதி பசு பாசம் என பகர் மூன்று பதியினை போல் பசு பாசம் அண்ணாது பதியினை சென்ற அணுகா பசு பாசம் பசு ப பதி அணுகில் பசு பாசம் இல்லாவே என்ன சொல்றாங்கன்னா மூணு அனாதி நம்மளும் அனாதி இது வந்து வித்யான்னு சொல்லுவோம் பதி பசு பாசம் பத்தின்னா ஈஸ்வரன் பசுன்னா ஜீவர்கள் பாசம்னா அக்ஞானம் வீத்யா இந்த மூணு அநாதி பதி பசு பாசம் என பகர் மூன்று பத்தியினை போல் பசு பாசம் அனாதி பதியை போலவே பசுவும் பாசமும் அனாதி பத்தியும் அனாதி பாசமும் அனாதி பசுவும் அனாதி சென்று அணுகா பசு பாசம் அதாவது பதிக்கு பசு பா பசுத்தன்மையோ பாசத்தன்மையோ கிடையாது ஜீவத்தன்மையோ அஜானமோ கிடையாதுன்னு பத்தியினை சென்று அணுகா பசு பாசம் எளிமையால பாத்தோம் பகவானுக்கு பசுத்தன்மை ஜீவத்தன்மை கிடையாது பாசமும் கிடையாது பாசம்னா அவித்யாவும் கிடையாது ஈஸ்வரனுக்கு அவித்யாவோ பசுத்துவமோ கிடையாது பதி பாசம் இல்லாமல் பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சதுனா அவங்களாம் அனுகிரக பிரதானவாத விசிஷ்டாத் சைவ சித்தாந்திகள் எல்லாருமே ஈஸ்வரனுடைய அனுகிரகத்துல தான் மோட்சம் கிடைக்கும் புருஷார்த்தத்தினால மோட்சம் கிடைக்கும் சொல்றது இல்லை நீ என்னதான் எத்தனை புருஷார்த்தத்தை யூஸ் பண்ணாலும் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்காதுன்னு மட்டும் கிடையாது அவருடைய அனுகிரகத்தை நீ பெறும் நீ வந்து இது பண்ண அவர் அவர் தான் அனுகிறான் ஈஸ்வர அனுகிரகம் தான் நம்ம என்ன சொல்றோம்னா மோட்சம் வந்து எங்கையில இருந்தோம் புருஷார்த்தம்னு சொன்னா ஈஸ்வர அனுகிரகத்தை பத்தி நம்ம குறை சொல்றது ஈஸ்வர அனுகிரகம் ஏற்கனவே இருந்தப்பா புருஷார்த்தத்துக்கு தான் தகராறுமே இவர்கள் அனுகிரக மோட்சவாதிகள் பதி அணுகா ஈஸ்வரனுடைய அனுகிரகம் கிடைக்குமானால் பசுவினுடைய பாசம் நீங்கிவிடும் பசு பாசம் இல்லா நாதின்னு சொல்லிவிட்டேன் வந்து பசுபாசம் இல்ல பசு பசுவினுடைய பாசம் சொல்றங்கராச்சாரியாருடைய மனசுல பிரம்மன் மனசுல தெளிவா இருக்கு அந்த பிரம்மன்ல எல்லாஸ்து சொல்லியாருக்க மாதிரி விஸ்வம் பசத்து காரிய காரணத்தையா சுமி சம்பந்ததா சிஷியாச்சாரியத்தையா தசைவ பிதபுத்திரா தியாத்மனா பேதத்த சொல்ற ஆச்சாரியன் சாஸ்திரம் சிஷ்யன் எல்லாமே வித்தியாசம் சொல்றது அந்த ஸ்லோகம் தைவ சிஷ்யாச்சாரியத்தையா ததைவ பிதபுத்திராத்யாத்மனாதேவாத்து ஜாகிரதைவா போது அந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் அது இவ்வளவு தூரம் அத வந்து மித்யான்னு சொல்லி இருக்கு அதை சங்கராச்சாரிய மனசுல வச்சிட்டே பேசுறாங்க ஆனா கேட்கிற ஆள்களெல்லாம் கர்ம காண்டிகள் உபாசனா காண்டிகள் இவங்களை தான் வச்சிருக்க இவன் என்ன சொல்றா வந்து லிக விவகாரத்துல அவித்ய விஷயம்னு சொல்லிக்க தப்பு இல்லை வைதிக விவகாரத்துல லௌகிக்க விவகாரத்துல வந்து தேகாத் தேக வெத்திர்த்த ஆத்மா ஜானம் கிடையாது தேகத்துக்கு வேறாக ஆத்மா இருக்குங்கிற ஜானம் லௌகிக்க விவகாரத்தில் இல்லாம இருக்கலாம் ஆனா கர்ம காண்ட அனுஷ்டான எல்லாம் பண்ற பொழுது அதுக்கு வந்து வித்யா அது வித்வான் கொடுக்கணும் அது அவித்யான்னு சொல்லக்கூடாது வேதம் கருத்துப்படி வேதமே அவித்யா என்ன அத்தியசம் அத்தியாசம் அவித்யே மன்யந்தே பண்டித்தாக அவித்யே மன்யந்தே படிச்சுப்பாங்க இந்த அவித்யாசத்துக்கு இங்க நாம என்ன அர்த்தம் எடுத்துக்கணும் அத்தியாசம் தான் எடுத்துக்கணும் ஆனா அவன் என்ன சொல்றான்னா நீ வந்து கர்மகாண்டியை போய் அவித்வான் எப்படி சொல்லுவ அவித்யுடைய கர்மகாண்டத்தில் பண்ணக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் அவித்யாவத் விஷயாணி அப்படின்னு நீங்க சொல்றீங்களேன்னு ஏன்னா கர்ம காண்டத்துல இருக்கிறவன் வித்வான் வித்யா அறிவாட அறிவோட செய்யறான் அவன் வந்து பரலோகத்துக்குள்ள சம்பந்தத்தை தெரிஞ்சுண்டு தேக வெத்திரித்த ஆத்மாவனுடைய தன்மையை புரிஞ்சுண்டு அப்படிதான் அவன் செய்யறான் அப்படி நீ அது சொல்ற அதுவே தப்பு அதுவும் அவ வித்யாவின் விஷயம்தான் அப்படி நீ சொன்னாலும் கூட அந்த ஞானம் இங்க பொருந்தது சரி அவன் வித்யாவை தேகம் நீ சொல்றே அந்த ஆத்மா வேற நீ அபராவித்யாவை உடையவனை போய் வித்வான்னு சொல்லிட்டு இருக்க நீ அபராவித்யாவை தெரிஞ்சுகின்றவனை போய் வித்வான் நீ நினைச்சிருக்க நான் பேசுறது ஆகையினால அபராவிக்கு வேணா தேக விதித்த ஆத்மாவை ஒரு விதமா அவன் சொல்லலாம் அதுவும் நிரூபிக்க போறேன் இங்க வந்து எப்படின்னு கேட்டா இந்த ஆத்மாவை யாரும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்க தெரிஞ்சுட்டு இருக்கிற ஆத்மா வேற நாங்க சொல்ற ஆத்மா வேறப்பா நீங்க கர்ம காண்டத்துல நீங்க சொல்ற ஆத்மா வேற நாங்க சொல்ற ஆத்மா வேற நீங்க ஆத்மாவுக்கு சொல்ற லக்ஷணங்களோ வே அதுவும் தெளிவில்லை அது பரோட்சா இருக்கு பரோட்ச ஜ்யான் என்ன போட்டிருக்கு வித்வத்து ஆனா வித்பத்தி மதாம்னு போட்டிருக்கு மதாம்ங்கிறதுக்கு பரோக்ஷான மதாம் அது எங்க இருக்கு வித்வத்த புருஷாம் ஆனா அந்த இடத்துல விட்பத்தி மதாம் அப்படி பரோட்ச ஜான்கிறது எனக்கு திருப்தி இல்லை அப்பரோ அபரோஷான படிக்கும் இன்னும் இருக்கே எத்தனை தினம் வாசல் வாசலே இருக்க வேண்டியதான் அப்போ அவங்களுடைய ஜானம் இருக்கேன் தேகம் விரிக ஆத்மா அஸ்தித்வ ஞானம் கர்மகாண்டிகளுக்கு இருக்கு இல்லையா தேக வத்ம அஸ்தித்வானம் கர்மகாண்டிகளுக்கு இருக்கிறது வந்து பரோட்ச ஜான அபரோட்ச ஜான நான் இந்த யாகம் பண்ண போறேன் சொந்தத்துக்காக வேண்டி நான் சோம யாகம் பண்றேன் வாஜ்பாய யாகம் பண்றேன் நான் செத்து போனா சொந்தத்துக்கு போவேன் அந்த ஆத்மாவோட லட்சணமே உங்களுக்கு தெரியாது அந்த ஆத்மாவை பத்தி அவன் விசாரணும் தேகத்துக்கு வதித்தப்படி இருக்கு அது தெரியாது அந்த ஆத்மா சொர்க்கத்துக்கு போகும் அப்படின்னா அது வந்து அவனுக்கு பரோட்ச ஜான் பரோட்ச ஜல்ற சாஸ்திரிய புத்தி பூர்வகாரி ரொம்ப விசாரி இது பண்ணி புத்தி பூர்வமா தான் கர்மா பண்றான் புத்தி பூர்வ கர்மகாரி கர்மம் பண்றான் बुदपूर्व पत्र शास्त्र विधि तेज अयम लोक अस्ति परलोक अभी अस्ति परलोक अस्ति अब पड़िटा அது வந்து அவன் வித்வானம் அதனால அவித்யா விஷயம் சொல்லக்கூடாது அது வித்வத் விஷயம் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்ற அவன் சொல்ற எத்தியப்பி இது வந்து எத்திய புத்தி பூர்வக்காரி ஆத்ம ஆத்மன பரலோக சம்பந்தம் அவிதித்துவா சாஸ்திரிய விவகார ந தெரியாம ஒண்ணும் பண்றது இல்லை தெரிஞ்சுதான் பண்றான் ஆத்மாவை தெரிஞ்சுட்டுதான் கர்மாவை பண்றான் அதனால வந்து ஆத்மாவை தெரிஞ்சுக்காம அவன் கர்மா பண்றான்னு சொல்லப்படாது நீ அப்படின் ஆனா இங்க அப்படி இல்லை ஆத்மாவை தெரிஞ்சிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்து விவகாரம் நடக்குது இங்க வேதாந்த சாஸ்திர விவகாரம் இருக்கே ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கான விவகாரம் அங்க வந்து ஆத்மாவை தெரிஞ்சுக்கிற விவகாரம் அங்க இல்லை ஆத்மாவை பத்தி ஓரளவுக்கு வெளி திருப்தமா இருக்கு தெரிஞ்சு வச்சிருக்கானே தவிர சரிப்பா அந்த சாஸ்திரத்துல ஆத்மாவை தெரிஞ்சு வச்சிருக்கான்னு வச்சு அந்த ஆத்மாவுடைய லட்சணமே வேற இங்க என்ன சொல்றோம்னா வேதாந்த வேத்தியம் அசனாயதி அத்தீதம் அபேத பிரம்மத்ராதிர்மத்துக்கு அத்தீதமானது அசம்சாரி ஆத்ம துவம் அதிகாரே அபேட்சத்தே அதிகாரே என்ன அபேட்சத்தை என்ன அர்த்தம்னா இங்க வந்து அவன் வித்வானா இங்க இருக்கான்னு சொல்லக்கூடாது தான் அதிகாரி வேதாந்தான் அதிகாரி உங்க ஆத்ம தத்துவத்தை வித்வான் தான் அதிகாரி ஆத்மா புரிஞ்சுட்டு இங்க அப்படி இல்லை ஆத்மாவோட லட்சணத்தை தெரிஞ்சுக்கிறது தான் இங்க விவகாரம் பண்றான் ஆகையினால அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற அனுப்பயோகாதுன்னா அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது அனுபயோகாத் அனுபயோகாத்துக்கு வந்து அர்த்தம் என்ன அசம்பத்திரோதா ராகி இதுக்கு अधिकारी, விராகி அங்க வந்து லோக பிராப்தி இங்க எப்படி இல்லை மோட்ச பிராப்தி அதிகார விரோத விரோத அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாதுப்பா கர்ம காண்ட சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்துக்கும் அதுல சொல்லி இருக்கிற அதிகாரி விஷய பிரயோஜனத்துக்கும் இதுல சொல்லி இருக்கிற அதிகாரி விஷய பிரயோஜனத்துக்கும் அதே அதனால நடக்காது அனுபயோகாத்து அதிகாரி ந அபேட்சி ஆக நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டா கர்ம வந்து வித்யாவத் கர்மகாண்டா இப்ப சொல்லப்பட கொஞ்சம் கர்ம காவண்டமும் அவித்யாவத் விஷயம் தான் ஞான காண்டமும் அவித்யாவத் விஷயம் தான் அவித்யா விஷயம் தான் என்ன அத்தியாசத்தையுடைய சப்ஜெக்ட் தான் அது அத்தியாசத்தோட கூடின விஷயம்தான் அது அங்கேயும் அத்தியாசம் இருக்கு இங்கேயும் அத்தியாசம் இருக்கு இங்க இந்த சாஸ்திர இந்த வேதாந்த சாஸ்திர விவகாரம் என்னன்னா இந்த இடத்துல அத்தியாசம் பண்றதும் நீக்கிறது தான் இங்கேயும் வேலை அங்கேயும் கர்மா பண்றான் இங்க என்ன பண்றான் அத்தியாசம் இருக்கிறதுனால அத்தியாசத்தை நீக்கணும் முயற்சியில இங்க ஈடுபடம் இருக்கிறத பத்தி அவனுக்கு தெரியாது ஆனாலும் அந்த அத்தியாசத்தினாலதான் அவனுக்கு அபிமானமெல்லாம் இருக்கு அதனாலதான் அவன் கர்மா பண்ணிட்டு இருக்கான் அந்த விவகாரத்தை அவனுக்கு அவனுக்கு இருக்கிற ஞானம் வந்து பரோட்ச ஜானம் சூக்ம சரீரத்தையே ஆத்மான்னு நினைச்சிருக்கிற ஞானம் நாங்க சொல்றது சூக் சரீரத்தை சொல்ற ஆத்ம ஜானம் இல்ல நாங்க சொல்றது வந்து சூட்ச காரண சரீர வத்திரிகமான ஆத்ம ஜானத்தை பத்தி நாங்க அந்த டாபிக் வேற இந்த டாபிக் வேற ஆகையினால நீ அந்த விஷயத்துல வித்வத்து எடுத்துக்கொண்டாலும் பேச்சுக்காக எடுத்துக்கிற வார்த்தை அபிபேத்தியவாதம் மாதிரி ஆகையினால அங்க வந்து நீங்க அப்படி சொல்லலாம் இங்க அப்படி கிடையாது அதிகார விரோதாச்சிகார விரோதம் அதுக்கு தகுதி வேற இதுக்கு தகுதி வேறிக் அதிகார விரோதம் மேட்டரே டிஃபரெண்டா இருக்கப்பா அதுல வந்து சொர்க்கலோகம் தான் விஷயம் அதுல வந்து பேசக்கூடிய விஷயம் என்னது சொர்க்கலோக பிராப்தி பலம் அதனால அதை பத்தி பேச இங்க வந்து விஷயம் பிரம்மன் ஆத்மா இந்த அனுப்ப புரியுங்கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு பிறகு ரவுண்டு திரும்ப வர எல்லாமே ரவுண்டு திரும்ப வந்தா தான் கோயில்கிருஷ்ணா தேரோட்டம் நடக்கும் இப்பதான் இந்த நிறைய சொல்லுவாங்க அதுக்கு அர்த்தம் சுவாமி வந்து தேர்ல கொண்டே இருக்கும் தேர்ல கொண்டே வச்சதுக்கு பிறகு ரச்சோத் சவம் நடக்கும் தேர் சுத்தி எழுத்துன்னு வரும் தேர்ல இருந்து சாமி இறக்கி வச்சதுக்கு பிறகு ஒரு ரவுண்டு பழி கண்டிப்பா வந்த அதுக்கு சில பேர் என்ன தேர்தடம் பார்க்க போறாங்க தேர்தடம் பார்க்கற சித்தங்களுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு மருந்து வச்சது அதனால இன்னொரு ரவுண்டு வரும் சுவாமி அது சாதாரண வண்டியில வச்சு ஒரு வாகனத்தில் வச்சு வாகனம் இல்லை சும்மாவே ஒரு வண்டியில வச்சு தூக்கிட்டு வருவாங்க சில பேர் தூக்கிட்டு போவாங்க தேர் சுத்தி வந்ததுக்கு பிறகு மறுபடியும் ஒரு பிரதட்சிணம் வழங்கிடுவான் அதுக்கப்புறம் இறக்க வச்சோம்னா சண்டால அபிஷேகம்னு ஒரு அபிஷேகம் பண்ணுவாங்க எல்லாரும் தொட்டிருப்பாங்க இல்லையா எல்லாரும் பார்த்திருப்பாங்க எல்லா இதுவும் திருஷ்டியெல்லாம் பற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி சுவாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுவாங்க பேரே சண்டால அபிஷேகம் சண்டால அபிஷேகம்னு பேரு இப்பெல்லாம் போடுறாங்கன்னு தெரியல பத்திரிக்கையில எழுதுவான் சண்டாள அபிஷேகம்னு எழுதுவோம் சண்டாளர்கள் எல்லாம் பார்த்ததுனால சண்டாளர்கள்லாம் தொட்டதுனால தேரை தொட்டிருக்காங்க தேர் சுவாமி இருக்காரு சுவாமி விக்கிரகத்தை தொட்ட மாதிரிதான் அது அந்த விக்கிரகத்தை கொண்டு வச்சு அதுக்கு ஒரு பிராய்ச்சித்தம் எல்லாம் பண்ணி அபிஷயம் எல்லாம் பண்ணி உக்கிரத விட்டு விட உங்களுக்கு தெரியாது பிரச்சனை எல்லாம் சொல்லுவோம் பிரச்சனை இல்லை ஏன்னா எதுவும் சம்பிரதாயம் வந்து ஆசாரம் தீட்டு அனுபயோகா எல்லாம் இப்ப எல்லாம் எல்லாம் ஹைஜின்னு சொன்னா எல்லாரும் ஒத்துக்குவாங்க நம்ம உடம்புல இருந்து நிறைய உதுதான் நமக்கே தெரியாது கண்ணுக்கு தெரியாது அதேதான் உன்னோட கிருமி என் கிருமி இல்லாடி என்னோடது உனக்கு வந்துடப்படாது உன்னோடது எனக்கு வந்துடப்படாது ஆடாது ஓ ஓ விஞ்ஞான ரீதியா தொடக்கூடாது ரத்தம் சிகப்பா உழுது எனக்கு ரத்தம் சிகப்பா உழுது ரெண்டு பேர் ரத்தம் சிகப்பாத்தான ஏ குரூப் இருக்க போகுது குரூப் இருக்க போகுது ஏ பி இருக்க போகுது ஓ குரூப் இருக்க போகுது என்ன வித்தியாசம் தீவ வந்து அந்த எக் ஃபேக்ட்ரியில் எல்லாம் பிளாஸ்டிக்ல குப்பை தொப்பி எல்லாம் போட்டு உள்ளே போயிடுது முட்டை உடைக்கிற இடத்துல அந்த இவரோடது எஸ்கேட் அதுல வந்து போன இங்கேயும் நம்ம உடம்புல இருக்கிற தூக்கிட்டு போய் அந்த முட்டை கெட்டு அந்த உடைக்கிறது அந்த இது கெட்டு அப்புறம் அந்த அது அதுல ஏதாவது பெஸ்டிசைடு வந்து விடுத்தோம்னா அவங்க வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாங்க இல்லையா அதுல ஒன்று இருந்தால் போதும் கோடிக்கணக்காயிரம் ரூபாய் நஷ்டமாயிடும் திரும்ப அனுப்பிச்சுடும் பட்ட நாம் போட்டுக்கிடிதான் அதனால அதுக்கு அவ்வளவு தூரம் இந்த முட்டையை உடைச்சு அதுல இருக்கிற மஞ்ச கருவை எடுத்து அதை எடுத்து பவுடர் ஆக்கி அது சாப்பாடு ஐட்டத்துக்கு போகுது பண்ணி போகுது அதுக்கு அதுக்கு உள்ள போறதுக்கு நம்ம நம்ம இது பற்றக்கூடாதுங்கெல்லாம் நடக்குது தென்னைமரத்தை தென்னைமரம் தான் பண்ண முடியுங்க ஒரு வாழைமரத்துல நல்ல பழு நல்ல காய்ச்சு வாழைமரத்தோட எடுத்து நிறைய வாழைமரம் வச்சிடறோம் அப்படியே அதே அளவு காய்க்குது ஒரே நேரத்தில் காய்க்குது வளர்ச்சி அதனால இப்ப வந்து உங்களுக்கு வாழமரம் ஒரு வாழைமரம் நல்லா நிறைய தார் போடுதுன்னு சொன்ன அதுல ஒரு இதை எடுக்கிறான் சும்மா திசு எடுத்து அதை எடுத்து அதை எடுத்து அதை பண்ணினா அது குரப்லே வாழை பண்ணினா நட்டா கரெக்டா ஒரே நேரத்தில் எல்லா மரமும் தாக்க ஒரே அளவில் இருக்கும் இதெல்லாம் வந்தாச்சு போகும் தென்னை தான் பண்ண முடியல சொல்லிட்டுதான் இவங்க வந்துச்சான்னு தெரியல நிறைய மரங்களும் கொண்டுட்டாங்க வெள்ளிக்காகிட்டான் இப்படி கொத்து கொத்தா இருக்கு நான் பார்த்தா ஒரே மாதிரி ரொம்ப நிறைய சொல்லுங்க நான் எதுக்கு சொல்றேன்னா இந்த ரெண்டாவது ரவுண்டு சண்டார விஷயத்துக்கு போனோம் அங்க இருந்து போயிட்ட சரி அதனால என்ன நான் இன்னொரு ரவுண்டு வரணுங்கிறேன் அடுத்தது படிப்போம்ப்பா भूत आत्मनी वर्ण யோவ் விஷேஷ அசிரித்த अध्यासो अहमेव धर्मान பாஹ் ஆகிய ீபோ अंतकर्ण धर्मान, धर्मान कामसंकल्प சரி ஷயிராதி அம சொன்ன ததாபூதான அத்தகைய ஆத்ம விஜயானம் தோன்றுவதற்கு முன்பு படிக்கிறதுக்கு படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அப்படி சொல்றாரு அதுக்கப்புறம் அவித்யாவத் விஷயம் நாங்கள் கொடுத்தோம் இல்ல ததாபூத ஆத்ம விஜா பிராச்சமானம் சாஸ்திரம் அவித்யாவத் விஷயத்துவம் நதிவர்த்தது நீங்க வந்து கர்மகாண்டத்துக்கு வந்து வித்வான்னு சொன்னா இதுல வந்து அவித்வான் சொல்றபோது ரெண்டுமே அவித்வத் விஷயம் தான் அவித்வ விஷயம் இல்லை அவித்யா விஷயம் சங்கராச்சாரிய சொல்றார் நான் பிராமணன் விசேஷ அத்தியாசம் நான் மனுஷன்கிறது சாமானிய அத்தியாசம் நான் பிராமணங்கிறது சாஸ்திரத்தினால உண்டுகொண்ணப்பட்ட விசேஷ அத்தியாசம் சாமான விசேஷ அத்தியாசம் சம்சர்க்காத்தியாசு படிச்சோம் என்ன சாஸ்திரகிருத அத்தியாசம் சாஸ்திரத்தினால உண்டு பண்ணப்படுற அத்தியாசம் இது லௌகிகமா ப்ராக்கிருத்திக அத்தியாச சாம்ஸ்கிருதிக அத்தியாசம் நான் இந்து பெருமைகிறேன்யாசம் சாமானிய அத்தியாசம் விசேஷத்தியாசம் இன்னொரு டாபிகா போச்சு தெரியுது இது வந்து டாபிக் வேற இருக்கப்பா வந்து அவித்யாவத் விஷயம் நீ சொல்ற மாதிரி இங்க வந்து ஆத்மக்யானம் எங்களுக்கு இல்லை உங்களுக்கு வேணும் ஆத்மக்யானம் இருக்கோ என்னவோ எங்களுக்கு இல்லை ஆகையினால நாங்க சொல்லுவோம் வேதாந்த சாஸ்திரம் வந்து அவித்யாவத் விஷயம் தான் அவித்யாவத் விஷயம்னா என்ன அவித்தியை உடையவனுக்குத்தான் வேதாந்த சாஸ்திரம் படிக்க வேண்டிய அவசியமாகிறது விஷயமாகிறது அத்தியாசம் உடையவனுக்கு தான் அத்தியாச நிவர்த்திக்காக படிக்கிறோம் அவர் என்ன சொல்றாருப்பா பரலோகம் இருக்கு என்ன பார்த்து அவித்யாவத் விஷயம் வேதமே அவித்யாவத் விஷயம் இனிமேதான் சொல்லணும் வேதமே அவைத்யாவத் விஷயம் அந்த வேதத்தை படிச்சிருக்கிற நீ மாத்திரம் என்ன வித்யாவத் விஷயமா இருக்க போறும் கிடையாது ஆகையினால அவித்யாதான் அவைத்யாதான் சொன்னாங்க அவனுக்கு அந்த என்னமே இல்லை அவனுக்கு வந்து அவித்யா அத்தியஸ்துறதை ஒத்துக்க முடியல அவித்யன்னு ஒத்துக்க முடியல வேதத்தையும் சாஸ்திரத்தையும் அவங்களும் அதெல்லாம் சொல்லுவாங்க வேதம் வந்து சத்தியம் சாஸ்திரம் சத்தியம் ஈஸ்வரன் சத்தியம் அனுஷ்டானங்கள் சத்தியம் மோட்சமும் சத்தியம் தான் ஆனால் அது யுக்தி விரோதம் குரோணம் எது கிருத்தகம் தது அனித்யம் எது அடையிலும் போய்தான் ததாபூத ஆத்ம விஜயான விஷயத்தும் ந அதிவர்த்தே அது ஒண்ணு மீறி போறதில்லை இந்த அவித்யாவத் விஷயத்தன்மை சொல்றோம் இல்லையா அவித்தியை உடையவனை விஷயமாக கொண்டிருக்கும் தன்மையை என்ன இந்த வேதாந்தம் படிக்கக்கூடிய சாஸ்திரமானது நீக்குவதில்லை ம் படிக்கூடிய அந்த செயலானது அவனை உடையதாகத்தான் இருக்கிறது அது எப்படிதான் பிராமணோ எஜேத இத்தியாதீனி ஆத்மனி விசேஷ அத்தியாசம் ஆசிரித்த பிரவர்த்தன் பிராமணோ எஜேத இத்தியாதீனிவாக்கியாஸ்திர வாக்கியங்கள்லாம் ஆத்மனி आत्मनियनानुर्थम कन्नडति वर्णाश्रम वयोवस्थादि विशेष अध्ययन आश्रित्यं அந்த विशेष अध्ययनते चारुधा प्रवर्तन्ते शास्त्रानी प्रवर्तन्ते या उच्चार शास्त्रानी प्रवर्तन्ते शास्त्रங்கள் প্রবৃত্তிகின்றது யார் करता வந்து शास्त्रानी प्रवर्तन्ते शास्त्रங்கள் প্রবৃত্তிகின்றது ஆர்வாதி சரி. திருமூனுக்கு சொல்றேன் கரெக்டுக்கோ ஏற்கனவே அத்தியாச லக்ஷ்மன் சொன்னேன் திருமூன் சொல்றேன் அது இல்லாத இடத்தில் அதை காண்பதற்கு பெயர் அத்தியாசம் அத்தஸ்மின் தத் புத்தி அது இல்லாத இடத்தில் அதை காண்பதற்கு பெயர் அத்தியாசம் என்று கூறினோம் முன்பே கூறினோம் அது எப்படி என்றால் துத்திரியாதிஷு விக்கலேஷு சகலேஷு வா விக்கலு சகலேஷுக்கு என்ன கொடுத்தது எட்டு வருகை போனாலோ இருந்தாலும் சேர்ந்து இருந்தாலோ போனாலோ எத்தனை பிரபாக ஒருவர் ஏதாவது தனக்குறவா நல்லது நடந்ததுன்னா அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா இவனுக்கு கஷ்டம் இருக்கு அதாவது அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து விடுத்தோம்னா மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ கஷ்டம் வந்து எடுத்தோம்னா தனக்கே வந்துதான் நினைக்கிறான் கௌனத்தியாசம் கேட்டுக்கோம் இல்லையா கௌனாத்ம புத்தி குண சாமானியம் அதனால அவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்க நான் நினைக்கிறது என்னது ஒரு கே மா ஆமா பிரிப்போம் முக்கிய ஆத்மாங்கிறது சைதன்யம் நிச்சயாத்மாங்கிறது தேகம் கவுணாத்மாங்கிறது புத்திரமித்ராதி பாரியாதிகள்னா சொல்றது கவுணாத்மான்னு சொல்றேன் அதாவது பையனை பார்த்தா நான் வேற பையன் வேற இல்லை நீ வேற நான் வேறயா அப்படின்னு சொல்லுவோம் தன்னுடைய தன்னுடைய புத்திரனாக இருக்கிறதுனால அவங்ககிட்ட தன் தானே அவன் நினைச்சுக்கிறது அது பௌனாத்ம புத்தி அப்புறம் தன்னை சரீரமா நினைக்கிறது நிச்சயாத்ம புத்தி தன்னைமா தெரிஞ்சுக்கிறது முக்கியாத்ம புத்தின்னு சொல்லுவாங்க இது நம்ம வந்து கைவல்லி நாணயத்திலேயே படிச்சிருக்கோம் புத்திர பாரியாதிஷு விக்கலேஷு சகலேஷுவா அகமேவ விக்கலா சகலஹா சொல்றாங்க இல்ல சாதாரணமா இருக்கிறது உனக்கு வந்தா எனக்கு வந்த மாதிரி உனக்கு போச்சுன்னா எனக்கு போச்சு மாதிரி எனக்கு போன மாதிரி சாதாரண வீட்டுல சொல்ல உனக்கு ஒரு கஷ்டம்னா அது என்னோட கஷ்டம் உனக்கு ஒரு நல்லதுன்னா அப்பதான் கொஞ்சம் யோசிப்பான் அவன் அவன் வந்து உனக்கு ஒரு நல்லதுன்னா இப்ப என்ன பையங்கள்லாம் அப்படித்தானே இருக்காங்க எல்லா வீட்லயும் பையங்கள்லாம் வந்து இப்படிதான இருக்காங்க எல்லாம் வந்து நல்லா படிக்கிறாங்க எல்லாம் அப்பா அம்மாட்டு இருக்காங்க வளர்றாங்க கடைசியில் கொஞ்சம் கழிச்சு டாடா குட் பை அம்மா அப்பாவை ஒண்ணு ஒண்ணு அகமே விக்கலகா சக்கலகா வேதாண்டதுக்கு வரது வேற விஷயம் போய் அவன் புகைத்த அனுபவிதான் தகராறு சித்தாமி சொல்லுவார் சாமி நான் வந்து இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்து நான் முன்னேறணும்னு நினைக்கிறேன் ஜபம் தியானம் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் வந்து இதுக்கு வரணுங்கிறத எங்கள் அம்மா வந்து தடுக்கிறாங்களே அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம் வாங்கணும் பெரியவங்க அவங்க இதெல்லாம் வாங்க சாமி என்ன சொல்றீங்க அத்தகைய தாய் தந்தைகளை யமபடர்களாக கருது சொல்றேன் அவர் சொல்றவங்க அவர்கள் மாதிரி அண்ணவர்களை அன்னவர்களை யமபடர்களாக கருத வேண்டும் அப்படின்னு வந்து விட்டு விட்டு நம்ம பாட்டுக்கு வேற கல்யாணம் வேற இடத்துல சமைச்சு சாப்பிட்டு நிறைய இன்பத்து இன்பங்களை அனுபவிச்சுட்டு இருந்தா அது பார்ப்போம் எக்ஸப்சன் வேதாந்தத்துக்கு வருது ஏன்னா அவங்களுக்கு இதை பத்தி தெரியாதுப்பாவும் அதனால வந்து அவங்க அனுமதி தெரிஞ்சிடும் அவன் வந்து நீ வந்து கிளப்புக்கு போனாலும் தப்பு இல்லை சாமியாட்டை மாத்திரம் யூதி வாங்கிறாரு அடிக்கடி பக்கத்துல போயிடாது தூரத்துல இருந்து வேணும் கூப்பிட்டு வந்துடும் புத்திரலேஷு சகலேஷு அகமேவ் அகமேவா ஆத்மனி அத்தியசிய வெளியில இருக்கிற தர்மங்கள் என்ன புதுசா கார் வாங்கிட்டான் அந்த கார்ல வந்து யாரோ ஒருத்த ஏதோ சின்னத கீச்சின ஒண்ணு கீச்சு எ தெரியும் இருக்கு ஏன்னா ஒரே ஒரு வஸ்துக்கள்லையும் நமக்கு வந்து அப்படி பாஹ்ய தர்மான்னு ஆத்மனியா சில பேர்லாம் வந்து அவங்கள அவங்களுக்கு அடிபட்டா கூட வாங்கிப்பாங்க என்ன என்ன அடிபட்டது கார் ஆக்சிடென்ட் ஆயிடுதுன்னா கார் எப்படி இருக்குன்னு கேட்டாண்ணா கார் என்ன ஆள் பிழைச்சானா பாரப்பான்னா இல்ல புதுசா வாங்கின காரு புதுசா புதுசா வாங்கினா என்ன அப்படியே ஆள் தான் முக்கியம் முடியாது அவங்க கடைசியில் அதுக்கு மாறி போவாங்க உதாரணத்துக்கு இந்த குழந்தைங்க கிட்டேன்னா விளையாட்டு சாமான் கொடுக்குறாங்களே இந்த அம்மா அமர்கள்லாம் அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் பொட்டு போட்டு டடி அப்படிங்கிறது தெரியாது அடிச்ச உடனே அதை உங்க அடிப்பா அடிக்கிறீங்க ஏன்னா அதுக்கு என்ன தெரியும் இது வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிருக்குன்னு தெரியும் அது இந்த குழந்தைக்கு அந்த பொருள்ல அவ்வளவு அதிகமா இருக்கும் அதனால வந்து நம்ம இப்போ ஆசிரமத்தை சுற்றி பார்க்கறேன் பக்கத்து தெருவில் எங்கேயாவது நான் இங்கே பார்க்குற உதவ இது சரி இல்லையே அது சரி இல்லையே பாருங்க அந்தவாசன வாசனை மேலே எல்லாம் ஒற்றையாக இருக்குது என்ன பிரம்மச்சாரிகள் ஒன்றும் கவனிச்சவங்கிறாங்க அப்படின்னா எனக்கு அங்கே இருக்கிற படியில்தான் எனக்கு அபிமானம் இருக்கிற மாதிரி அர்த்தம் நான் சொல்கிறேன் அவனுக்கு அவள் தூக்கி போட்டு வந்துருவேன் சொல்கிற தர்மத்துக்கு சொல்லிகிட்டு இருப்பேன் அவ்வளவு நம்ம சொல்றதை சொல்லிகிட்டே இருக்கோம் நீங்கள் பண்ணுறதை பண்ணிகிட்டே இருக்க வேண்டிதான் அது சொல்கிறதுனால நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இருக்க நீங்களும் அந்த நேரத்துக்கு முன்னாடி வந்து சரி சரி சொல்றது ஒண்ணு தருவோம் அவ்வளோதான் சுத்தி சுத்தி பாக்குறோம் இந்த மரம் இருக்கு அந்த மரம் இருக்கு இதே இது பக்கத்துல எங்கேயாவது போய் பார்க்க சொல்லணும்னா அந்த தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடாதோ நம்ம கண்ணுக்கு முன்னாடி அற்புதமா நெல் விளஞ்ச பூமி ஒண்ணும் காடா கிடைக்கும் காடா சண்டை வெறும் சண்டை வெட்டி சண்டையில அந்த பூமியை காட்டினு செலவு இனி அதை வித்தா என்ன அந்த அதுக்கு மேல கடனாயிருக்கும் ரொம்ப அபிமானத்துல நீயா நானா பாத்துறது ஒரு கை அப்படின்னா வக்கீலுக்கு லாபம் சொல்றேன்னா இது ஒரு அபிமான தர்மம் வந்து அப்படி அவ்வளவு தூரம் பதிஞ்சு கிடக்கு வந்து என்னது என்ன சொல்றது பரிபூர்ண அசங்க தெரியணுமே பரிபூர்ண அசங்க எவ்வளவுதான் விவகாரம் நடந்தாலும் நல்லது நடந்தாலும் பரிபூர்ண அசங்காஸ்மிங்கிறது அணு அளவு இருக்க கூடாதுங்கிறார் அணு மாத்திரம் அப்படி அவல காரிகால பாத்துருப்பீங்க அதனால பாஹ்ய தர்மான் அனாத்மனை அத்தியசுதி ததா தேக தர்மான்னு வரிசையா சொல்பாரு ததா தேக தர்மா மு என்னன்னா வெளியில இருக்கிற ஆளெல்லாம் அதனாலதான் நமக்கு வந்து போன் பண்ணிட்டே இருக்கணும்னு தோன்றது பேசணும் தப்பா நினைக்காங்க உள்ளதே சொல்றோம் நமக்கு வந்து நம்ம ஃபேமிலியோட டச் இருந்துட்டே இருக்குன்னு தோன்றது அவங்க ஞாபகம் நமக்கு வருது நம்ம ஞாபகம் அவங்க வர்றது அப்புறம் அந்த பிரியம் விருத்தி ஆகிட்டே இருக்கு அதனால என்னென்னா நம்ம வந்து அங்கிருந்து கான்டாக்ட் வச்சுட்டே இருக்கணும் டச் பாஷிய தர்மான அங்க ஏதாவது ஒண்ணுன்னு அவங்க சொன்னாங்கன்னா போற அமெரிக்காவில இருப்பாங்க அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஏதோ எனக்கு ஒரு இமெயில் வருது ஹாங்காங்ல இருந்து ஒரு இமெயில் ஒருத்தர் போடுறார் வந்து அவர் இவர் காசிநாதன் ஒருத்தர் அவர் வந்திருக்காரு அவர் வந்து எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் பெருசா இருக்கு அப்படின்னா அவர் சொல்றாரு உடனே வந்து நமக்கு அது திருத்தி ஓடிண்டே இருக்கு ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொல்ல நீங்கள் தான் சுவாமிஜி பிரார்த்தனை பண்ணணும் இது பண்ணணும் அவங்க வீட்டில் எல்லாரும் அழுகிறாங்கன்னு சொல்றாங்க அவர் நமக்கு அது ஓடிக்கிட்டே இருக்கு எங்கேயோ இருக்காங்க ஆனால் நம்ம மனசுல அது ஓடிக்கொண்டே இருக்கு இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து குழந்தைங்கள்லாம் அமெரிக்காவில் இருக்கு அந்த குழந்தைங்கிறது ஒரு ஃபோனும் ஒரு இமெயில் வந்துட்டா போறோம் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதில் எழுதிட்டா போறோம் இவங்க வந்து படுற கஷ்டம் அவ்வளவு இருக்கும் இருக்கு ஆனாலும் காலத்தில் அளவுல தூரத்தில் பாட்டுறதுல பிரத்யட்சாவும் தெரியல ஆனாலும் கௌரவான் தேக தர்மான் தேக தர்மம் என்னது குண்டா இருக்கேன் கௌரவம் கெளரவம்னா ரொம்ப பாரமா இருக்கு உடம்பு ரொம்ப வெயிட்டா இருந்தேன் கெளரவம் கெளரவங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் வந்து செகப்பு நான் வந்து கெளர பெரும்பாலும் நினைக்கிறேன் என்ன போட்டிருக்கு அந்த இதுல ரத்ன பிரபாவில் ஏதாவது ஆமா அது ஸ்பஷ்டம் தான் அது அவங்களுக்கு கௌரவம்னா வர்ணம் தான் கெளரவர்ணம் வெளுப்பு கௌரவம்னா வெளுப்பு வெள்ளை விளையாடு அபிமா நான் கண்ணங்கரேன்னு இருக்கேன்னு வருத்தம் இருக்கும் இல்ல நமக்கு அது மாதிரி அவனுக்கு வெள்ள விளையா அவனுக்கு ஒரு அங்க அவங்க அப்படி ஒரு இது இருப்பார் அது சொல்றாரு கிராச்சாரம் சொல்றாருப்பா ஸ்ரீலோகம் ஒரு காலத்துல நல்ல குண்டா இருந்தா அதை எல்லாரும் விரும்பினாரு அப்புறம் இப்ப என்னன்னா ஒல்லியா இருக்க எல்லாரும் விரும்புறாங்க கௌரவம் புத்துமீராட்சி மாதிரி குழு கொடுன்னு இருந்தா திஷ்டாமி இதெல்லாம் தேக தர்மா திஷ்டாமி லங்கையாமி தாண்டது லங்கையாமி அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் சில பேர் என்ன பண்றாங்கன்னா இந்திரிய தர்மான்னு அத்தியாசம் பண்றாங்க மூக்கஹா நீங்க வந்து சங்கராச்சாரியர் வந்து இந்த பதினெட்டாம் அத்தியாயத்துல ஆத்ம சைதன்யத்துக்கு அர்த்தம் சொல்றாரு ஆத்ம ஜம் அதி சுலபம் அப்படிங்குற சு அனாத்ம புத்திய நீக்கிறதா ஆத்ம ஜானம் அடையதெல்லாம் அனாத்மாவில இருக்கிற அபிமானத்தை நீக்கிறதா ஆத்ம ஜானு பேரே தவிர ஆத்ம ஜானும் புதுசா ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற ஸ்பஷ்டமா சொல்றாரு தான் இந்திரிய தர்மான் இந்திரிய தர்மங்கள் என்னதுன்னா இந்திய தர்மங்களை வித்யா புத்தி மூக்கா காணகா மூக்கஹ் ஊமை காணகா கொத்தக்கண்ணு கிரீபகா அலி பதிரஹா செவிடு அந்த இந்திரிய தர்மங்களை எல்லாம் அப்புறம் அந்தக்கரண தர்மங்கள் எல்லாம் நான் வந்து இப்ப ஆசை குடிச்சவனா இருக்கேன் என் மனசுல இந்த எண்ணம் இருக்கு மனசுல இல்ல அப்புறம் வந்து சங்கல்பம் விசிகிச்சா அத்தியவசாய சிகிசா விசாரம் சந்தேகம் இப்படி ஒரு விசிகிச்சா ஏ என் பிரேத்தே விசிகிச்சா அத்தியவசாயம் நிச்சயமா இருக்கேண்ணா அப்படிங்கிறான் நிச்சயமா மனசு இருக்கு இவன் நிச்சயமா இருக்கு சஞ்சலமா இருக்கேங்கிறான் சஞ்சலமா இருக்கேங்கிறது வந்து மனசு இவன்ல சஞ்சலமா இல்லை எனக்கு ஆசைய ஆசை எனக்கு நான் எனக்கு ஆசை இருக்கு ஆசையா இருக்கேன் என்ன போகல ஆசை அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றேன் ஆசை மயமாட்டா இதெல்லாம் அந்த ஆடின்னு அத்தியசத்தின்னு இது பண்ணிக்கணும் பாஷ்ய தர்மான ஆத்மனி அத்தியசதி ஆத்மனி அத்தியஸ்தி சாட்சிணாத் அஞ்ச பிரிணம் தி அயதி அனந்த நைசர் அசாப்பா யாப்த்திய ரூபகர்த்தृत्व भोक्तृत्व आदि प्रवर्तकः प्रत्युष्ट्व वस्तुत्व प्रवर्तकः भोक्तृत्व आदि प्रवर्तकः गुणत्वोत्तोह சரி லோக பிர அனே ஆே ஆர்தான் தானं कथा वयमस्यां தானं वयमस्यां शारीरिकमीमांसायं शारीरिकमीमांसायं पदर्शयिश्यामः पदर्शयिश्यामः एवम् अहम् प्रत्येनं आशेष स्वप्रचार साक्षिणी आशेष स्वप्रचार साक्षिणी இவ்வாறு நான் என்ற எண்ணத்தை உடையதை அகம் பிரத்யினம் அஹம் பிரத்யினம் அசேஷஸ்வப்பிரச்சார சாட்சி அசேஷ ஸ்வப் பிரச்சார சாட்சி நான் என்ற எண்ணத்தை உடையதை அகம் பிரத்யம் சாட்சி எல்லா வியாபாரங்களுக்கும் சாட்சியாக அசேஷ ஸ்வப்பிரச்சாரம் சாட்சி தமிழ் அப்படிதான் இருக்கு உங்க சமஸ்கிரு அசேஷ ஸ்வப்பிரச்சாரம் தான் இருக்கு என்ன இப்படிமனம்ம அஹம் பிரத்யினிங் அந்த அஹம் பிரத்தயனிங் அந்த இவ்வாறு அகம் பிரத்யத்தை உடைய பிரத்யினம் பிரத்யம் விற்பி அகம் பிரத்யம் வந்து விற்பி பிரத்ய அப்படின்னு சொன்ன நகார்த்த பிரத்யீ பிரத்யின பிரத்யினி பிரத்யின்னு சொன்ன அந்த கரணம் பிரத்யங்கிறது விற்பி ஆகையனால அசேஷ ஸ்வப்பிரச்சார சாட்சி பிரத்யேக ஆத்மனியா மனசு ஆத்மாவில் அத்தியாசம் அதனால அசேஷ ஸ்வப்பிரச்சார சாட்சி எல்லா வியாபாரங்களுக்கும் சாட்சியா இருக்கக்கூடிய சர்வ வியாபார சாட்சினு அசேஷ ஸ்வப்பிரச்சார இஸ் ஈக்குவல் டு சர்வ வியாபார பிரத்யேகாத்மனி அத்தியசிய பிரத்தியாத்மாவில அத்தியாசம் பண்ணி பஞ்ச பிரத்யேகாத்மானது சர்வசாட்சிணம் பிரத்யேகாத்மான அந்த அத்தியசியம் நம்ம சொல்றோம் அடிக்கடி சில சமயம் என்ன சொல்றோம் நான் போறேன் வர்றேன் அப்படின்னு சொல்றோம் சிலசமயம் என்ன சொல்றோம் ஒரு சமயம் நான் சொல்றேன் ஒரு சமயம் என்னுடையதுங்கிறோம் என்னுடையதுன்னு சொல்றது சரியா நான்னு சொல்றது சரியா இதுதான் நம்ம அடிப்படை கேட்கிறோம் அடிப்படை என்ன சொல்லிடுறோம் நம்ம சாதாரண விவகாரத்துல பார்த்தாலே இதை வச்சுட்டா வேலை அவங்க சொல்றது அடிப்படை என்ன சொல்றோம் சில சமயம் வந்து நான் சாப்பிட்டுட்டேன் நான் தூங்குவேன் நான் அங்க போனேன் இங்க வந்தேன்னு ஒரு பேசுகிறேன் அப்புறம் வந்து உடம்பு சரியில்லைங்கிற போது நான் சரியில்லைன்னு சொல்றது உடம்பு சரியில்லைங்க நாமளே பேசுற விவகாரத்தில் தெரியும் நான் சரியில்லைன்னு சொல்ல மாட்டோம் உடம்பு சரியில்லை ஒரு சில சமயத்தில் உடம்பு சரியில்லை அப்ப நான்கிறது இந்த உடம்பு சொல்றது சரியா என்னுடைய நாம தான் இதை எப்பவுமே என்னுடைய சொல்லி ஆகணும் தவிர ஒரு நாளும் நான் உடம்பு தூங்குறது உடம்பு காரியத்தை பண்றது உடம்பு கோயிலுக்கு போறது உடம்பு தர்மத்தை அச்டிக்கிறது உடம்பு பண்றது மனசு படிக்கிறது நானும் படிக்கிறேன் அதனால வந்து என்னது காஹம் காமாக கத்த நாங்க நாங்க மி ஜ அமோ நமஸ் குபம யணத்துல இருக்குது காம கர்த்தாஹா தான் காம இது ஒரு ஜபம் அடுத்தது மந்திரமா மண்ங்கரோமி நூத்தி எடுத்துட் அது என்னன்னா எதுக்காக போட்டுக்காய மந்திரம் ஆவிடி மாடி மாசம் பௌர்ணமியிலிருந்து தை மாசம் பௌர்ணமி வரைக்கும் வேதத்தை படிக்கணும் தை மாச பௌர்ணமி இன்னைக்கு அந்த வேதத்தை நிறுத்துறதுக்கு ஒரு சடங்கு இருக்கு கர்மா இருக்கு வேதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு கடமா கருமா இருக்கு அதான் ஆவணி வட்டம் பேர்ல இருந்து இப்போ வேதத்தை நிறுத்துறதுக்கு ஒரு கர்மா இருக்கு அந்த கர்மாவை கன்றதில்லை தைஷ்யாம் பௌர்ணமாசியம் அத்தியாய உத்சன அகரணித்தார்த்தம் அஷ்டோத்தர சஹசிர சங்கையாண்ணா அப்புறம் அஷ்டோத்தர சதசங்கண்ணா அப்புறம் கொஞ்சம் யசாசக்தின்னு விட்டான் யதாசக்தின்னா ஆலசேன அப்படின்னு வரு மேஷன் தகவல்கள் விட்டு விடும் அதுக்கப்புறம் வேத அங்கங்கள் அத்தியாயம் பண்ணுவோம் உத்தராயண காலத்துல வேதாங்க அத்தியாயம் தட்சிணாயன காலத்துல வேதாத்தியம் திங்கிங் எல்லாம் உத்தராயணத்துல மனப்பாடம் எல்லாம் தட்சிணாயணத்துல அப்படி சிஸ்டம் மனப்பாடம்னா தட்சிணாயணத்துல பண்ணணும் சிந்தனை பண்றதுன்னா உத்தராயணத்துல அப்படி வச்சிருந்துருக்காங்க என்ன சிஸ்டம் பாருங்க காலப்போக்கில் அதை விட்டான் இதெல்லாம் முடியலன்னு சொல்லி என்ன பண்ணி அது பண்றதில்ல இந்த தை மாசம் பௌர்ணமணி இன்னைக்கு இந்த விடுறது கடமை இருக்கு இல்லையா அது பண்றதில்ல அப்போ வந்து இந்த ஆரம்பிக்கிற தரும பண்ணணும் அதை விட்டுற வேண்டாம்னு சொல்லி வச்சிருக்காங்க தாவணி இது என்ன என்ன தகராறோ தெரியல அதனால சில பேர் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப ஆச்சாரமா பண்றாங்க அதையும் ரொம்ப ஊழல் நிறைய பேருக்கு தெரியாது அப்புறம் வந்து ஆணையிட்ட ஆரம்பி காலம்பரா என்ன சொல்லுவான் இன்னைக்கு பூரம் போட்டுக்கிறேன் வேத ஆரம்பம் நடக்கணும்னா காலம்பரா சொல்லுவான் நான் தை மாசம் பௌர்ணம் இன்னைக்கு அந்த பன்ன வேண்டிய ரிச்சுவலை விட்டுட்டேன் இல்லையா அதுக்கு நான் பிராயசித்தமா இந்த மந்திரத்தை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரம் சொல்றது காம காரின் காமன் செஞ்சது குரோதம் நான் இல்லை இது யாரோ ஒருத்தர் செலக்ட் பண்ணி அதை போட்டிருக்காரு தான் ஸ்மிரு கர்த்தா பண்ணியிருக்காரு ஆனால் இது பொதுவாகவே ஜபம் பண்றதுக்கு நல்லது ஏன்னா வேதாந்த படிக்க போறானே சில சொல்லி கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து நாங்களாம் விளையாட்டா படிச்சது இப்ப பார்த்தா தாழ்றது இது உள்ள அர்த்தம் இருக்கு நாமக்கருவத்தி நாசம் தருவாண்டி பாருங்க இத்தனை மந்திரம் எனக்கு தெரியுமா சில மந்திரங்கள்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதெல்லாம் சொல்றேன் அப்பப்ப சொல்றேன் இப்ப வந்து இப்படி பிரச்சியாரு நம்ம நால யாதி வாகனாதிசு எல்லாத்திலையும் இப்ப நம்ம கண்ணாடிய போட்டுக்கிட்டே இருந்தோம்னா கண்ணாடினாலும் ஒன்னாயிடும் கண்ணாடி வேற கண்ணாடிய கண்ணு பார்த்தது கண்ணு கண்ணாடி வழியா நான் ஊரை எல்லாத்தையும் பாக்கிறேன் இப்ப நான் கண்ணால பாக்குறேன்னு சொல்லுவேன்னா கண்ணாடியால பார்க்கறேன்னு சொல்லுவேன்னா கண்ணாடியால பாக்குறேன்னு சொல்லுவேன்னா கண்ணால பாக்குறேன்னு சொல்லுவேன்னா உன்னாலதான் பாக்குறேன் ஆனா கண்ணாடி வழியா கண்ணால பாக்குறோம் அவ்வளவுதான் அது மாதிரி இந்த உலகத்தை நான் பார்க்கறது உடம்பு மனசால பாக்குறேன் இந்த உடம்பு மனசே கண்ணாடி வேற ஆனா இது கூடவே இருந்து பகிடுத்துன்னு வச்சோம் கூட இது வேற நம்ம வேற எங்கே தெரியாது கண் வேற கண்ணாடி வேறங்கிற விவேகம் இருக்கா என்ன நம்ம அதை விட தான் சேர்ந்து பார்த்துருக்கோம் விவேகத்தோடு இருக்கணும் விவேகத்தோடு இருக்கணும் கண்ணாடி வேறணும் சொன்னேன் அதனால அந்த அத்தியாசம் அனாதிகி எப்ப ஆரம்பிச்சது சரி அத்தியாசம் அத்தியாசம் சொல்லிட்டு இருக்கீங்களா இது எப்ப வந்து அத்தியாசம் தெரியாது அநாதிகி அநாதிகின்னா அப்படின்னா அனந்தாண்டு எப்ப முடியும் சொல்ல முடியாது முடியும் கிடையாது நைசர்கவஹார இல்லையா இது படைப்பு காலத்திலிருந்தே இருக்கு அத்யாசகா மிச்சா பிரத்தய ரூபகா இது உண்மையிலேயே இல்லாதது போலி தோற்றம் தற்காலிக இருப்புடையது போலி இருப்புடையது கர்த்தி ஈடுபடுத்த செய்யறதுக்கும் தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்ச விஷயத்தை நினைவுபடுத்த அதனால சரி பிரத்யமா இருக்குது என்னது அஸ்ய அனர்த்தஹேதோ இது அனர்த்தஹேதோஹோ பிரகாணாய அனர்த்த ஹேதோஹோ அர்த்தம் இப்படி நம்ம எல்லாம் துன்பப்படுறோமே நெடுந்திரம் சர்ப்பத்தை காரணம் என்ன அத்தியாசம் ஆகையினால இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையை வந்து நம்ம வந்து துக்கம் நினைச்சுட்டு இருக்கோமே இந்த அனர்த்த ஹேதோஹம் இந்த அனர்த்த அனர்த்தத்துக்கு காரணமா காரணமான அனர்த்த பிரகாணாய அனர்த்த பிரகாணாய இந்த அனர்த்த நீக்குவதற்காக ஆத்ம ஏக வித்யா பிரதிபத்தையே நல்ல அண்டர்லைன் பண்ணணும் சங்கராச்சாரியோட முக்கியமான அபிப்பிராயம் தான் ஏகாத்மவாத அதனால ஆத்ம எல்லும் இதுஷத்துக்களும் இதுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது அயம்தாரீரிக்கமீமாய இதுதான் இந்த சாஸ்திரத்துக்கு அர்த்தம் அத்தியாசம் நீக்கிறதுக்காகத்தான் எல்லாரும் பிரவர்த்திக்கிறது இதுதான் இந்த சாஸ்திரங்களுடைய தாற்பயம் என்பதை நான் இந்த சாரீரக மீமாசரீரே பவம் சாரீரகம் ஆத்மா மீமாசாத்தான் ஆத்ம விசார ஆத்ம விசார சாஸ்திரே ஆத்ம விசார சாஸ்திர பிரதர்சயிஷியாமா நான் வந்து அத வந்து விளக்கமா சொல்றேன் அதுக்கப்புறம் அத்தியாச பாஷ்யத்தை நான் இப்ப பூர்த்தி பண்ணிருக்கேன் அதனால இத வந்து இந்த அத்தியாச பூர்த்தி பண்ணிருக்கேன்னு சொன்னாலும் இது இன்னும் ஒரு ஆர்டர் பண்ணி இத வந்து சச்சிதானந்தேந்திரா வந்து ரொம்ப நல்லா பண்ற அவரோட பிரக்ரியா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கே தவிர நல்லா வந்து ஒன்னுன்னா தனித்தனியா அழகா எழுதி பண்ணிருக்க நான் வந்து நாளைக்கு காலப்புற ஒன்பது மணிக்கு காசு ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி நே வியோம்தேகாய தட்சிணாமூர்த்ததே நம ஓம் சாந்தி